வணக்கம் வாழ்க வளமுடன் முதல் சம்பவம் முத்துகுமாரி முதன் முதலில் யாரால் வெளியிடப்பட்டது தெரியுமா கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆன்வி என்னும் பிரெஞ்சுக்காரரால் தான் வெளியிடப்பட்டது முதன் முதலில் கருத்தடை மாத்திரை ஒவ்வொரு மாத்திரையும் ஐரோப்பாவில் மருத்துவமனை எப்பொழுது எங்கு நிறுவப்பட்டது தெரியுமா கிபி ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்சில்தான் முதன் முதலில் நிறுவப்பட்டது மீண்டும் இதுபோல் பல முதல் சம்பவங்களுடன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்